அலி வசல்லாம் அவர்களையும் நம்பிய வேதக்காரரான ஒருவர் இரண்டு அல்லாஹுவின் கடமைகளையும் தன் எஜமானரின் கடமைகளையும் சிறப்பு நிறைவேற்றுகின்ற ஓர் அடிமை மூன்று அடிமைப் பெண்ணுக்கு நல்ல நல்லொழு கற்பித்து கல்வியையும் கற்றுத்தந்து பின்பு அவளை உரிமை அவளையே திருமணம் செய்து கொள்கின்றவர் என்று நபி சல்லு அலிசல்லம் அவர்களுக்கு ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து நான்கு